வணக்கம் நேர்கிலே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஏரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு மத உரிமை அளித்தது ஆயிரத்தி ஆண்டு ஹங்கேரி நாடு குடியரசு நாடாக மாறியது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு புகழ்பெற்ற நியூயார்க் நகர மெட்ரோபாலிட்டன் தொடங்கப்பட்டது ஆயிரி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் அமிர்தசரஸ் ஜாலியன் என்ற இடத்தில் திடலில் கூடியிருந்த மக்களை நோக்கி பிரிட்டன் படையினர் சுட்டதில் முன்னூற்றி பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்திற்கு ஆதரவாக தென்னிந்தியாவில் ராஜாஜி தலைமையில் பாத யாத்திரை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு இந்தியாவில் இந்திய செம்படை இந்தியன் ரெட் ஆர்மி என்ற ராணுவ அமைப்பு பிரிட்டனுக்கு எதிரான ஆயுத போராட்ட அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் அனிசேரா உடன்பாடு எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இயன் பிளமிங்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 ஒப்பந்த போர்கலுக்கும் சீனாவுக்கும் இடையில் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டைகர் அவர்கள் கோல்ஃப் விளையாட்டில் மாஸ்டர்ஸ் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற பெருமையை பெற்றார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நிலவிலிருந்து பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்த அப்பல்லோ பதிமூன்று விண்கலத்தில் ஆக்சிஜன் டேங்க் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது வர்த்தக செயற்கை கோல் வெர் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்டது இனி பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தாமஸ் ஜெப்பர்சன் மூன்றாவது அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே ரா சுந்தரம் எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாண தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேரி கேஸ்பரோ ரஷ்ய சதுரங்க ஆட்டக்காரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலாவ் கோர்னிலோவ் ரஷ்ய ராணுவ தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டட்லி சேனநாயக்க இலங்கையின் அரசியல்வாதி முன்னாள் பிரதமர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூண்டர் கிராஸ் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் நாட்டவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே